வணக்கம் ஆகஸ்ட் 10, இரண்டாயிரத்தி இருபது நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்றைய கேட்கப்பட்ட நச்சினையின் பொது அறிவு குவியலுக்கான விடைகள் ஒன்று ஆசிய சிங்க கணக்கெடுப்பை நடத்த உள்ள மாநிலம் குஜராத் 2. பி பி என்ற ஆன்லைன் சேவையை அறிமுகம் செய்துள்ள அமைப்பு தேர்தல் ஆணையம் மூன்று நூற்றி தேசிய அறிவியல் காங்கிரஸ் எங்கு நடைபெற்றது பெங்களூர் இன்றைய நச்சினை பொது குவியலுக்கான கேள்விகள் ஒன்று கிருஷி கர்மான் விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது இரண்டு உள்ளாட்சி தேர்தலில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு தேர்வு பெற்ற திருநங்கை யார் மூன்று உள்ளாட்சி தேர்தலில் குறைந்த வயதில் ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம் நேர்களில்